அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் அன்று திருவள்ளுவர் இந்த இல்வாழ்க்கை அதிகாரத்தில் முதல் இரண்டு குரட்பாவில் இல்லற வாழ்க்கையினுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னார் அந்த கடமையை எப்படி நடத்தணும் அந்த கடமைகளை செய்வதோடு மட்டுமில்லாமல் மேலும் அந்த கடமையை செய்யும் வழி பொறுப்பு என்னங்கிறத முதல்ல உணர்த்தி விட்டார் முதல் ரெண்டு குரட்பாவில் அதுக்கப்புறம் மூணு குரட்பாவில் இல்வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டார் இப்போ இல்வாழ்க்கையினுடைய பெருமையை சொல்கிறார் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த குரட்பாக்களில் இல்வாழ்க்கையினுடைய பெருமையைத்தான் சொல்லின்னு இருக்கார் கடைசியில் பொதுவாக சொல்லப்போகிறார் பத்தாவது குரல் இப்போ என்ன சொல்கிறார் இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தர்மமாக குடும்பத்தில் இருந்து குழந்தைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு வரக்கூடிய விருந்தினர்களை எல்லாம் உபச்சாரம் பண்ணி இனிமையான வார்த்தைகளை பேசி பண்போட வாழ்கின்ற அந்த வாழ்க்கை ரொம்ப பெரிய புண்ணியம்ங்கிறார் யாகம் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு கிரகஸ்தாசிரமம் ஒரு யஜ்யமாகும் அப்படின்னு இருக்கு அதை தான் சொல்றாரு இங்கே அறநெனப்பட்டதே இல்வாழ்க்க நிச்சயமா அதுதான் அப்படின்னு அழுத்தமாக சொல்றார் சில பேர் நினச்சிக்கலாம் இந்த கிரகஸ்தாசிரமத்தில் போய் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நினச்சிக்கிறான் அப்படி கிடையாது அது மாத்திரமில்லை குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணுகிறது ஏதோ ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையே குற்றமாக கருதுவதுங்கிறது பெரிய தவறு பிரபஞ்ச நியத்தியே அப்படி இருக்குது பரமேஸ்வரனும் பார்வதியும் லக்ஷ்மி நாராயணனும் பிரகிருத்தினுடைய தர்மமே அப்படி இருக்குது சாஸ்திரத்தில் சில பேர் சின்ன வயசுலேயே பிரம்மச்சாரிகளாக இருந்து கொண்டு துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள்னா அது ரொம்ப அபூர்வம் எக்ஸப்ஷன் ஆனால் அதுவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த குரல் சொல்லுகிறது இல்வாழ்க்கை தர்மத்தின் பால் பட்டது இது வந்து அறம்னா என்ன தர்மம் தர்மந்தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் இந்த புரிஞ்சு வாழணும் இப்போ இருக்கிற குடும்ப வாழ்க்கையெல்லாம் புரியாததுனால தானே நிறைய குழப்பங்கள் தர்மத்துக்காகத்தான் நானும் நீயும் சேர்ந்துருக்கோன்னு ஒரு கணவன் ஆணும் பெண்ணும் புரிஞ்சுன்னு இருந்தாங்கன்னு அதில் எப்படி பிரச்சனை வரும் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் தர்மத்துக்காக அதில் தெளிவாக இருக்கணும் இந்த காலத்து தர்மங்கள்லையும் நிறைய சிரமங்கள் இருக்கு பழைய காலத்து தர்மத்தை முழுக்க கடைபிடிக்க முடியுமான்னு கேட்டால் அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் ஒழுங்காக முறையாக புரிஞ்சுண்டு தர்மந்தான் முக்கியம் இந்த தேக வதிருத்த புத்தி இருந்தால் தான் இது தெளிவாக வரும் இல்லாட்டி இங்கே சொல்லியிருக்கிற இல்வாழ்க்கையெல்லாம் உடம்பு வேறு உயிர் வேறு என்கின்ற தெளிந்த அறிவை கொண்ட இல்வாழ்க்கை உடல் வேறு உயிர் வேறுங்கிற தெளிந்த அறிவில்லாத குடும்ப வாழ்க்கை தான் இப்போ இருக்குது அதனால்தான் பிரச்சனை ஜீவாத்ம புத்தியோடு இருக்கக்கூடிய கிரகஸ்தாசிரம்தான் உயர்ந்து கணவனுக்கும் மனைவிக்கும் ரெண்டு பேருக்கும் தெரியணும் ஜீவாத்மா வேறு சரீரம் வேறு பிறக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த சரீரங்களைத்தான் அந்த ஜீவர்களுக்கு கொடுக்குறார்கள் அவர்கள் அந்த அப்பா அம்மா அம்மா கொடுக்கறது வந்து ஸ்தூல சரீரம் மாத்திரம்தான் சூக்ஷ்ம சரீரமும் ஜீனும் அது ஏற்கனவே இருக்கு இங்கெல்லாம் எப்படி இருக்கோ தெரியாத அந்த ஜீவர்களுக்கும் சூக்ம சரீரத்துக்கும் ஸ்தூல சரீரத்தை கொடுக்குற பாக்கியம் அதுவும் மனுஷ சரீரத்தை கொடுக்குற ஒரு பாக்யம் அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடச்சிருக்கு ஆகையினால இது பெரிய புண்ணிய காரியம் அதனால தான் திருமணத்தையே நாம் ரொம்ப ஒரு உயர்ந்த ஷடங்காக கருதி எல்லா சமஸ்த கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத தெய்வங்களையெல்லாம் சார்ந்திருந்து தர்மத்தை சார்ந்திருந்து சூரியன் சந்திரன் அக்னி எல்லா சாட்சிகளையும் வைத்து தான் திருமணம் நடக்கிறது ஆக இல்வாழ்க்கை குடும்பத்தில் இருந்து கடைபிடிக்கின்ற அற வாழ்க்கை தர்மத்தின் பட்டது தான் அது அதர்மம் அல்ல அப்போ அந்த காலத்திலே இருந்திருக்கும் போல் இருக்கிற மாதிரி சிந்தனை இருந்திருக்குமோ தெரியாது ஆனால் அப்படி ஜனங்களுக்கு புரியணும் இது தர்மத்தின் பால் ஏன்னா அந்த காலத்தில் நடுவில் நடுவில் இந்த அபிப்பிராயம் மாறிண்டே இருந்திருக்கு குடும்ப வாழ்க்கை தேவையா துறவுற வாழ்க்கைக்கு போயிடலாமே அப்படின்னு சில சமயம் இந்த பௌத்த மதங்கள் ஜைன மதங்கள் இந்த மாதிரி மதங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்க கூடும் அதனாலேயும் இந்த கருத்தை திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னு நாம் கருதலாம் ஏன்னு கேட்டால் அவர்கள் எடுத்த அடுப்பிலேயே துறவு வாழ்க்கை சொன்னார்கள் சிலர் குறிப்பாக இந்த சமணமெல்லாம் எடுத்த அடுப்பில் துறவை பற்றி ரொம்ப அழுத்தமாக சொல்லியது துறவு வாழ்க்கைக்கு போக முடியலேன்னா கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும் நான் ஆனால் கிரகஸ்தாசிரமத்துக்கு போயிட்டு தான் துறவு வாழ்க்கைக்கு வரணுங்கிறது வைதிக மதத்தில் நிறைய இருக்குது தெளிவாகவே நிறைய சொல்கிறது ஆதிசங்கரர் தான் பிரம்மச்சரியத்துலேருந்தே சன்னியாசத்துக்கு போகணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் இல்லைன்னு நான் சொல்லலை அது காரணம் கர்மகாண்டத்தில் ஒரு ரொம்ப அளவுக்கு மீறி போன காரணத்தினால அவர் சில காரணத்தை கொண்டு சொன்னார் ஆனால் பௌத்த மதமும் ஜெயின மதமும் துறவரத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை வைதிக மதங்கள் சைவம் முதலான இந்த மற்ற சமயங்கள் எதுவும் கொடுக்கலை இளறத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது இதை நாம் புரிஞ்சுக்கணும் ஆக இதை பற்றி மேலும் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம்